அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்ள இந்திய சி மாணுவில் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நம்பிக்கை மருத்துவர் மேரி வர்க்கிஸ் சிஎம்சி மருத்துவமனையில் ஒரு குலைந்த உறுப்புகளை அறுவை மூலம் சரிசெய்யும் ஒரு நிபுணர் ஒரு அவருடைய கால்கள் செயலிழந்து போயின சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் நிலை அவருக்கு ஏற்பட்டது சோர்வடைந்த அவரிடம் மருத்துவர் பவுல் பிராண்ட் குஷ்டரோகத்தால் ஒரு நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும்படி கூறினார் மிகுந்த தயக்கத்துடன் செயலிழந்த கால்களுடன் சக்கர நாற்காலில் செல்லும் நான் எப்படி இதை செய்ய முடியும் என்றார் உடனே மருத்துவர் பவுல் பிராண்ட் நீ கால்களால் அறிவு சிகிச்சை என்றார் இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை மருத்துவர் மேரியிடம் ஏற்படுத்தியது அதன் பின்பு நம்பிக்கையோடு பல்வேறு விதமான அறுவை செய்தார் அவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ என்ற விருதையை வழங்கி கௌரவித்தது ஆம் முதலில் நாம் நமது திறமையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய திறன்களில் நமக்கு பற்றாக்குறை இருந்தால் அவற்றை வளர்த்துக்கொள்ள இன்னும் அதிகப்படியாக உழைக்க வேண்டும் அவர் நம்பிக்கை சரிக்கு விழ செய்து சிறாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது என்றால் நம்பிக்கை துள்ளி குதிக்க வைத்து முட்டி கால்களை உடைத்துக்கொள்ள வைக்கிறது ஆம் நம்முடைய நம்பிக்கை உறுதியாக நாம் செயல்படுத்துவோம் நிச்சயமாகவே சாதனைகளை புரிவோம் நன்றி